நாற்றினை நேர்களுக்கு வணக்கம் தினமரத்துலிக்காக உங்கள் அலமேலும் இருதயத்தில் ஏற்படக்கூடிய வாயுவை நீக்கக்கூடிய ஏலிய மருந்து வாத இலை ஓமம் சீரகம் இந்த மூணுத்தையும் கலந்து தண்ணீர்ல போட்டு தீநீராக்கி இத பருகி வந்தாங்கன்னா இந்த ஏற்படக்கூடிய வாயுவை நீக்கக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்